வணக்கம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச இந்திய விளம்பர சங்கத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த விளம்பர நிறுவனமாக அமுல் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு என்ற நிறுவனம் உலகில் தலைசிறந்த ஐநூறு மிகப்பெரிய நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இதில் முதலிடத்தை பெற்றுள்ள நிறுவனம் வேர்ல்டுனைடெட் ஸ்டேட் நிறுவனமாகும் மூன்று கூட்டம் கையெழுத்தானது ஹைதராபாத் முதல் முறையாக முற்றிலும் பெண்களால் இயக்கப்படும் பொதுத்துறையின் கீழ் இயங்கும் உணவகம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று விண்வெளி வீரர்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே எழுதுகோள் எது இரண்டு நாய் எந்த நாட்டின் தேசிய விலங்கு மூன்று மூன்று இதயங்களை கொண்ட மீன் எது நான்கு பட்டுப்புழுவிற்கு எத்தனை கண்கள் உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி